trividha karma karma karanam ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமவிதோவன் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல செயல்களை தூண்டி செயல்படுகின்ற தன்மையை பற்றி பொதுவாக சொல்லுகிறார் கர்மயோகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் உபதேசிக்க தொடங்கியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விஷயம் சொல்லுகிறார் செயலை தூண்டுவது செயலின் தொகுப்பு என்று இரண்டு அம்சங்களை சொல்கிறார் பகவான் கர்ம சோதனா த்ரிவிதா கர்ம சங்கிரகா த்ரிவிதா செயலை தூண்டுவது மூன்று அம்சங்கள் செயலை புரிவது மூன்று அம்சங்கள் என்பது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அந்த மூன்று அம்சங்கள் என்ன செயலை தூண்டி செயல்படுத்துகிறது செயலை தூண்டுவது மூன்று என்ன ஞானம் ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் ஞேயம் நியேயம்னா அறியப்படுற விஷயம்னு அர்த்தம் பரிஜாதானா சாதாரணமாக நன்றாக அறிகிறம்னு அர்த்தம் இந்த இடத்துல போக்தான்னு அர்த்தம் அதாவது அறிஞ்சிக்கிற தன்மை இருக்குது மனசுக்கு அறியப்படுறதுக்கு விஷயம் இருக்குது ஆக அறியப்படுறதா ஞேயம்னு பேர் அப்புறம் போக்தா அதை நாம் அனுபவிக்கணும் அந்த அறியப்படுற விஷயத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது அறியும் சக்தி மனதில் இருக்கிறது அரியறத்துக்கு பொருள் வெளியில இருக்கிறது அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் மனசில் தோன்றுகிறது அதுதான் கர்மத்தை தூண்டுகிறது என்று இந்த முதல்வரி சொல்லி இருக்கிறது அப்போ அந்த செயலை புரியணுமே அப்படின்னா செயல் புரியணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் உள்ளே இருக்கணும் கர்த்தா இவன் வந்து உடம்போட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறவன் பற்றுடையவன் ஆத்ம விவேகத்தை சரியாக பண்ணாதவன் ஆகவே இவன் கர்த்தா என்று சொல்லப்படுகிறான் அந்த கர்த்தா இருந்தால் போகாது அவனுக்கு கரணம் வேணும் கரணம்னு சொன்னால் வெளியே இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்புறம் மனசும் சேர்ந்துதான் அதுவும் திட்டமிட்டு முறைப்படி செயல்படுத்தணும் ஆகவே கரணம்ங்கிறது மனசின் சேர்த்து குறிக்கும் ஆக அறிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு அம்சம் செயல் புரியணும்னு திட்டமிட்டு செயல் புரியறது இன்னொரு அம்சம் ஆகவே இந்த கரணம் கர்த்தா கர்த்தாவானவன் கரணத்தை பயன்படுத்தி கர்மம் கர்மம்னா செயல் செயலை செய்கிறான் இது கர்மத்தின் தொகுப்பாக இருக்கிறது ஆக த்ரிவிதா கர்ம சங்கிரகா இப்படி இருக்கின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார் இந்த இடத்துல ஞானம்னு சொன்னால் பிரம்ம ஜானம் அதெல்லாம் கிடையாது பிரம்மனை பற்றின விஷயமா இருந்தால் அது பிரம்மஞ்ஞானம் சொல்லுவோம் ஆனால் இங்கே பொதுவாக சாமான்யமாக பொதுவான விஷயத்தை பகவான் பேசுகிறார் கர்மத்தை தூண்டுவது பொதுவாக இந்த மூன்றும் ஆக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அறியப்படுகிற விஷயம் அறிவு அதே மாதிரி செயல் புரியறதுக்கு மூணு அம்சங்கள் தேவை செயல் புரிபவன் செயல் புரிவதற்குரிய கருவிகள் அந்த செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி செய்வது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாசுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு